வானலைகளில் வண்ண தூரிகையாய் கவிதைகள் வரைந்து கொண்டிருக்கிறோம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில பார்க்கக்கூடிய கவிதை சுதந்திரமாக இருந்த எண்ணெய் சிறை வைத்தது ஏனோ சுதந்திரமாக இருந்த எண்ணெய் சிறை வைத்தது ஏனோ பூண்டு கிளி மழலை மொழியில் இதயத்தில் அன்பை வரவேற்கும் மழலை மொழியின் மகிமை இறுகிய இதயத்திலும் அன்பை வரவேற்கும் மழலை மொழி தெளிந்த நீரோடையாக மனம் ஓங்கி உயர்ந்த மரமாக எண்ணங்கள் ஆதவனின் பிரகாசமாக மகிழ்ச்சி ஒளிமயமான வாழ்க்கையின் அஸ்திவாரம் தெளிந்த நீரோடையாக மனம் ஓங்கி உயர்ந்த மரமாக எண்ணங்கள் ஆதவனின் பிரகாசமான மகிழ்ச்சி வாழ்க்கையின் அஸ்திவாரம் இன்னும் இந்த மாதிரி கவிதைகள் நிறைய கேட்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அருமையான பாடல்கள் உங்களுக்காக இதோ